நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக ஸ்ரீதர் இன்னைக்கு ஏப்ரல் பதினாலு நம்ம நாட்டோட தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுறவர் மகாத்மா காந்தியடிகள் ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினதுனால கரெக்டா அதே போல நம்ம நாட்டோட அரசியல் அமைப்போட தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரோட பிறந்த தினம்தான் இன்னைக்கு ஏப்ரல் பதினாலு அவரை ஏன் அரசியல் அமைப்போட தந்தை அப்படின்ட்டு அழைக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் நம்ம நாடு சுதந்திரம் அணிஞ்ச பிறகு நம்ம சுதந்திர நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி அதாவது இந்திய அரசியல் சட்ட சாசன சபை அதோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டப்படிப்பில் பேரிஸ்டர் பட்டம் பெற்ற அம்பேத்கர் தலைமையில் உருவான நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு சட்டம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சுமார் 2 வருஷங்களும் 11 மாசமும் ஆச்சான் அதோட மட்டுமில்லாமல் உலகத்திலேயே மிக எழுதப்பட்ட சட்டம் நம்மளோட நம்ம நாட்டோட சட்டம் அதாவது கான்ஸ்டியூஷன் தான் இதுக்கான பெருமை டாக்டர் அம்பேத்கர் அவரோட டீம் அவங்களையே சாரும் ஆயிரத்தி எட்நூத்தி வருஷம் மத்திய பிரதேசத்தில் ஒரு மராட்டிய குடும்பத்தில் பிறந்த அம்பேத்கர் அவரோட தந்தை ஒரு இராணுவ பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்தார் மகர் அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவில் பிறந்த அம்பேத்கர் சாத்ரா அப்படிங்கிற ஊரில் ஸ்கூல் எஜுகேஷனே முடித்தார் தாம் பிறந்த சமுதாயத்தில் மக்கள் அன்றாடம் அனுபவிக்கிற கஷ்டங்களை நேரில் பார்த்த அம்பேத்கர் அதை போக்கணும்ன்ட்டு முடிவு செஞ்சார் தன்னோட குடும்பம் வறுமையில் இருந்தாலும் தன்னோட கல்வியை கைவிடாம சமூக அறிவியல் பொருளாதாரம் சட்டம் முதலான படிப்புகளில் பட்டம் பெற்றார் உயர்கல்வியில பட்டம் வாங்குறதுக்காக அமெரிக்கா போன அவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் தான் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்புல பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவுக்கு வந்த அம்பேத்கர் சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளோட தோளுக்கு தோல் கொடுத்து போராடினார் தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்விக்காகவும் அவங்களோட சமுதாய உரிமைக்காகவும் போராடினார் இதோட தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வாக்குரிமை அதே சமயத்தில் அவங்களுக்கு விகிதாசார அடிப்படையில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கணம்ட்டும் போராடினார் ஆயிரத்தி தீண்டாமை ஒழிப்புக்கான சட்டம் கொண்டுட்டு வர காரணமானவர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவோட அமைச்சரவையில் முதல் சட்ட அமைச்சராக பதவி வகித்தவர் அம்பேத்கர் தீண்டாமை ஒழிப்புக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களோட வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட அம்பேத்கர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவோட அதாவது நம்ம இந்திய நாட்டோட உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கி அவரை கௌரவிச்சாங்க அதோட மட்டுமல்லாம நம்ம இந்திய அஞ்சல் துறையும் அவரோட பிறந்த முன்னிட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்துலையும் அஞ்சல் தலைகளை வெளியிட்டு அவரை சிறப்பிச்சிருக்காங்க மேலும் நம்ம நாட்டோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் அவர்களோட நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த தின நினைவா பத்து ரூபாய் நாணயம் ஒன்னையும் நூத்தி இருபத்தைந்து ரூபாய் நாணயம் ஒன்றையும் வெளியிட்டு அவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது என்று கூறிய டாக்டர் அம்பேத்கரை அவரது பிறந்த தினத்தில் நினைவு கூறுவோம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்